திருமணங்களில அந்த அருமையாக சன்னிதானங்கள் திருநீர் வணங்கிட்டு அதன் பிறகு அவங்க நிறைவாக அப்படி எழுந்துள்ள அட்டாங்க பஞ்சாங்கம் என்று சொல்வதற்கே அதாவது எட்டு உறுப்பும் ஐந்துறுப்பும் படம் வணங்குதான் இப்படி எல்லாம் வணங்கும்படியான அந்த அமைப்பை பெற்று பிறகு நீடு கோபுரம் முன்பஞ்சி இதெல்லாம் அந்த உறுப்பினால் வணங்கியவர் அங்கிருந்து அன்பினால் பொங்கு நாள் மலர்ப்பாதம் முன்பணி தேசி மீண்டும் எங்குமாகி நிறைந்து நின்றவர் தான் இடங்களில் தங்கு கோலம் இரஞ்சு வாடருள் தாவில் அன்பருடைய அங்கிருந்தவாறு மீண்டும் புறப்பட்டு திருப்புறத்திலிருந்து சென்றாராம் சென்று வம்பு நீடல்கள் வன்னி கொண்டை தம்பு வெல் அடம்பு திங்கள் துயநீர் அணிந்த சென்னை தம்பிரான் அமர்ந்த தானும் பல பல சார்ந்து தாழ்ந்து கூடலை சார திரு கூட ஆற்றூருக்கு போனோம் நடுநாட்டுப்பதியா நடுநாட்டுப்பதி நினைக்கிறேன் ஆமா நாங்கள் திரு கூட ஆற்றூர் அப்படி போகின்ற பொழுது எப்பரும் பதியில் சேரார் திருமுதுகுண்டை நோக்கி ஒப்பரும் போடார் செல்லும் ஒருவழி உமையாரோடும் எப்பரும் பொருளாய் உள்ளார் வேதியராகி நின்றார் முப்படி நூலும் தாங்கி நம்பி ஆறு ஊரல் முன்பு அவருக்கு நோக்கம் நேரம் திருமது குன்றத்துக்கு போகணும்னு நோக்கம் ஆனா அது வந்து அந்த போற வழியில திருக்கூடலை ஆற்றூர் இருக்கு கொஞ்சம் உள்ளடங்கி ஒரு பெல்லாங்க போனா கூடலை ஆற்றூரை வணங்கலாம் இவருக்கு எப்படியோ அதை விட்டுட்டு இவரு தேர திருமது குண்டமே காணதா இருக்கு திருமது குன்றம் என்ன பெருக்கு அப்ப பெருமான் என்ன பண்ணாராம் ஒரு அடியவர் கோலம் கொண்டு அப்ப வந்து நின்னாராம் நின்ன உடனே இவருக்கு என்ன ஏன்னா நமக்கு வழி தெரியாதா கேக்கடாராம் வர் தம்மை நோக்கி நெகிழ்ந்து சிந்தையராய் தாழ்வார் இன்றியம் முதுகுன்றை இதும் என்ன பெரியவங்களே வணக்கம் அருமையா வைத்தியமா இருக்க பெருமான ஐயா பெரியவங்க வணக்கம் இந்த திருமுதுகுன்றம் அடியுன்னு சொல்லணும் அதுக்கு வழி என்னவோ அப்படின்னு கேட்டார் காதல விடுததுக்கு தோருடைய செவியன் தோருடைய செவியன் இது அதனாலதான் சின்ன பிள்ளை கூப்பிட்டதே காதல உணர்ந்து ஆற்றோர் செல்லுகிற வழி இதுதான் அடியேறேன் தாங்களும் வரலாமி என்ன அர்த்தம் கூடலை ஆற்றோரை வணங்கி போப்பான்னு அர்த்தம் அதனால முன்னே போனா போன உடனே இவரு ரெண்டாவது ஐயா இல்ல அது கேட்கல திருமது குண்டமல்லவா கேட்கிறேன்னு சத்தம் கூட சொல்லல பெரியவர் சொன்ன உடனே சரிய கூட ஆற்றும் அப்படி போக கொஞ்ச தூரம் போனலாம் கண்டவர் கைகள் கூப்பி தொழுது பின் தொடர்வார் காணார் அப்படி கொஞ்சம் அந்த கோபுரம் தெரிஞ்சது ஆளை காண பார்த்த கோபுரம் தான் பண்டலர் கொண்ட யாரே மழு என்று அருமையான பாட்டு குன்றவில் கூட ஆத்ன இல்ல படிவுடை மடுவென் தீர்த்தி பெருமான் போன்ற அதிசயம் அறியேன் என்று கூட வந்த அரியவர் திருமுதுகுண்டத்துக்கு வழியதுன்னு கேட்ட உடனே கூடலை ஆற்றூர் போவதற்குதான் வழி அரியன்னு சொல்லுகிறேன்னு முன்னு சென்றார் பாருங்க சென்றவர் அந்த கோபுரத்தை மறைஞ்சிட்டார் அவர் மறைஞ்ச உடனே எனவே அந்த அடியவர் கூடலை ஆற்று அணுகிய நிலையில் அடியவர் மறைந்துவிட அது பொழுது அருடையது இந்த பதிகம் கொடியனி தெருவியணி குடி கூட உமையோடும் கொடியணி கூடலை ஆற்று எல்லாம் பிள்ளபுஞ்சி பிளாங்ஸ் நாலஞ்சு பேர் சேர்ந்து முடிச்சிருக்கோம் எல்லாம் பிள்ளபுந்தி பிளாங் போயிடுச்சு நல்ல பாட்டு இருக்கு இல்ல அப்பா பாடுறப்பா நிலைமை வேற படிவுடை மழு வேந்தி மதகரி உறி போத்து கொடியணி நெடுமாட கூடலை ஆடிகள் இவ்வழி போந்த அதிசயம் மாறியே அவங்க பாணி அவங்களாம் பண்ணோட படித்தவங்களா கிடையாது அடிகள் இவ்வழிபோந்த அதிசயம் அறியோ கூடவே வந்தாங்க பெரியவர் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டாக்காரே காட்டினார் முடிஞ்சுட்டு எதை எதை வழிபடாம போற நினைச்சார் வழிபடாம போனார் அந்த வழிபட வைத்தது அவருடைய ஆணை அவளைதான் இனிமேல் திருமதி குண்டத்துக்கு எத்தனையோ பேர் வழி சொல்ல போறோம் உடலை ஆற்றோர் காணத்தான் நீ காட்டினா காண்பேன் இல்லைன்னா எங்கேயா காண காண்பாடு யார் கண்ணுதலாய் காட்டா காய் வாய்மையிட்ட அதனால அங்க போய் அந்த அருமையான பதியத்தை செஞ்சாராம் அடிகளும் இப்ப பெருமான எப்படி தெரிந்தது என்று ஒரு பையன் கேட்டான் இந்த பதிகத்தால் கிடைத்தது பருவடை மடுவேந்தி மதகரி ஒளிபோர்த்து கொடியனி நடுமாட கொடிகுடல் உமையோடும் கொடியனி கூடவே ஆற்றூரில் அடிகளியும் வழிபோந்த அதிசயம் அறியேறி என்ற நான்காவது வரிதான் இந்த வரலாற்றை உருவாக்கித் தந்தது திருமுறையில அவ்வளவு அடுத்த பாகவும் அதை அருமையா படிச்சதுனால இந்த வரலாற்றை அமைக்கலாம் முடிஞ்சது என்ன முன்னோடி என்ன முன்னோடி யாராவது வடமொழியில பாடி வச்சாங்க ஆதலால் அந்த அருமையான அந்த ஈற்றடி தான் இந்த வரலாற்றை நமக்கு உருவாக்கித் தருகிறது எனவே பெரிய புராணத்தை போற்றுகின்ற பொழுதெல்லாம் அதற்கு ஏதுவாக இருக்கிற அந்த முன்னையை அந்த மூவர் தமிழையும் போட்டுக்கிட்டே படிக்கும் போது சேக்கடார் படிப்பது போல் படிச்சு ஆழம் அகலம் நீளம் எல்லாம் தெரிந்து வரலாறு படிக்கிறார் அருமையான திருமத குண்டத்தை வணங்கினார் நேரம் மீண்டும் கூடலை ஆற்றோடைய வணங்கினார் வணங்கியவர் மீண்டும் திருமதி குன்றம் சேர கடல்லை கோபுரத்தை தாழ்ந்து முன் இறங்கி கோயில் குடை வளம் கொண்டு புக்கு போற்றினர் தொழுது வீழ்ந்து நடனவில் நடனவில் நஞ்சி எனும் செஞ்சொல் மாறி தொடி நிகழ் பதியம் பாடி தொழுது கை சுமந்திருந்து அங்க போய் அந்த ஒரு அருமையான பதியத்தை பாடி வணங்கினாராம் நாதர் பார் பொருள் தாம் வேண்டி நன்னிய வண்ணமெல்லாம் கோதரு மனத்து கொண்ட குறிப்பிடும் பரவும் போது சாதவில் கொண்டை வேந்தார் தர அருள் பெறுவார் சைவ வேதிய தலைவர் மீண்டும் மெய்யில் ஒன்பொடியும் வாடே அருமை அருமை அப்படி அங்க போய் நஞ்சியடைங்கிற அந்த பதியம் பாடுகின்ற பொழுது வர் கொஞ்ச பொருள் வேண்டும் குறிப்போடு பாடினா பொருள் வேண்டும் குறிப்போடு அந்த பொருள் வேண்டும் குறிப்பு அப்படி பொருள் வேண்டும் குறிப்போடு பாடியதுங்கிற அது அந்த பதியத்தில் எப்படிப்பட்ட அமைப்பு அமைந்திருக்கிறது பாருங்க முஞ்சியடை சங்கமாக சீர் முதுகுண்டே முதல் பாட்டில் அந்த குறிப்பில் ஏரிக்கனகர் அன்னசேபடி ஊதித்தனையும் தெரிந்து காலின் உங்களோ வாரி கண் சென்று வளைக்கல்பட்டு வருந்தி போய் மூடிக்கல் இருமுழக்க அறா முதுகுண்டரே தொண்டர்கள் பாட விண்ணொருள் ஏத்த ஒடிதறிவீர் பண்டகந்தரும் செல்வதும் பான்மையை கண்டகர வாரிகள் வில்லிகள் புறங்காக்குஞ்சினேர் பொன்றகை வேல் முழக்கரா இறைப்பறியீர் இம்மை ஏற்றுவார்க்க அம்மை செய்வதன் விளைப்பறியாத வெண்காலணி உயிர் வீட்டினீர் அழைப்பெரியா அரவு அல்குலாருடைய கங்குசேர் முடிப்பெரி சன் முறைமுறை கண்டறி இங்க ஒரே ஒரு சிறு குறிப்பு இருக்கு பாருங்க எத்தனாவது பாட்டுல நான்காவது பாட்டுல இழைப்பு அரிய இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வது அறியதே பார்த்தாலே என்ன என்ன மாதிரி இழைப்பு என்னப்பா அப்படின்னு கேட்க இனிமே ஒருத்தர் பார்த்தோம்னா ஐயா கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கேன்னு கேட்ட பிறகுதான் சொல்லணும் நானே போய் நான் கொஞ்சம் இழைச்சிருக்கேன் இல்லைங்க இளைச்சிருக்கேன் ரொம்ப கவலை எனக்கு போறான்னு போடுவாங்க மானமே போ அதனால அவங்க கேக்கும்போது போது அப்படி ஒண்ணு இல்லீங்களே இல்லீங்க கொஞ்சம் இழப்புதான் என்று சொல்லுமே தவிர நீயா போய் நான் ரொம்ப இடைச்சிருக்கேன் அப்படின்னா ரொம்ப கவலையா ரொம்ப அருமை பாடுறீங்க இடைப்பரீர் இம்மை ஏற்றுவார்க்கு அம்மை செய்வது என் இந்த பிரிவில நான் வழிபாடுவதற்கு அடுத்த பிரிவிலும் இப்பிரிவிலும் இருக்கு அப்போ ஏதோ ஒரு மனசுல ஒரு குறிப்பு இருக்கு இந்த அவருக்கு கேட்கலா இருக்கு எதுவாயிருக்கு ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தோரும் பாடிப்படைத்த பாத்தீங்களா அடுத்த ரொம்ப வெளிப்படையா தெரியுது ஆடி அசைந்து நீரும் அகந்தொரும் பாடிப்படைத்த பொருள் எல்லாம் உமையாளுக்கோ உங்க உங்க வீட்டு பொருள் எல்லாம் எல்லாம் உங்க அம்மாவுக்கு தானே இருக்க ஒரு அணா கிள்ளு கறிக்க மாட்டேங்கிறீங்களே சம்பாதிச்சா செலவு பண்றது மட்டும் இங்க ஒரு குறிப்பு என்ன இருக்குது எல்லாம் எல்லாம் உங்க மனைவி தானே தீபாவளிக்கு தான் படையெடுக்கிறதா ஏயா நாங்கெல்லாம் அடியோட இல்ல இருக்கிறதில்ல என்ற ஒரு குறிப்பு அது இந்த ஒரு குறிப்பு இப்படி எல்லாம் படிச்சாதான் பெரியவராணி எப்படி ஆச்சுன்னு தெரியும் நாய் குறைக்கச் செடிச்சுகள் மஞ்சடை பலிதேற போவது வாழ்க்கையே குறைச்சிகளும் அந்தி திரிந்தும் நீரும் அகந்தோறும் சந்திகள் தோறும் பலிக்கு செல்வது தக்கதே மந்தி கடுவனுக்கு உண்படலாம் அங்கெல்லாம் ஒண்ணுல செட்டி நின் காதலி ஊர்கள் தோறும் அறந்த அட்டுமின் சில்வழிக்கென்று அகங்கடிப்பதே செட்டி நின்காதலி ஊர்கள் தோறும் அறம்ஜெய அட்டு மின் சில் பலி கென்றா நான் அரைஞ்செயற அரைஞ்சேன்னு டாம் டாம் போட்டுக்கிட்டு எல்லாம் இங்க கொஞ்சம் என்ன அப்படிங்கிற குறிப்புல லேசா இருக்கு லேசா இருக்குது அப்புறம் எத்திதையும் திரிந்து ஏற்ற கால் பிறர் என் சொலார் பந்தியினால் இடுவாரியடை பலிகொள்ளினோம் அப்புறம் அவரெல்லாம் அதையும் இல்ல அடுத்ததுல முத்தி புத்தாறு வலம் செய்யும் ஒப்பான் அடித்தொண்டன் பிதற்றை தத்துவ ஞானிகளார் தருமாற்றலார் அப்படத்துல எல்லாம் இருக்குது இவடத்துல ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது அந்த விண்ணப்ப சேதம் ஆதரவு இப்படி படிச்சிருக்கார் அவர் இங்க என்ன சொன்னார் உம் எந்த பாட்டு ஆமா சரிங்களா நாதர் பால் பொருள் தாம் வேண்டி கோதரு மனத்தில் கொண்டு குறிப்போடும் பரவும் போது படிப்படையா சொல்லல குறிப்பா அப்படி சொல்லிட்டு இருக்க சரிங்களா என்னங்க எல்லா எல்லாம் வரலாற்று இருக்குது அப்படிதான் என்ன அர்த்தம் சிவ சிவன்னு அர்த்தம் சரிங்களா பலது குடுத்தாச்சு நம்ம கொடுத்துருக்கணும் அதனால இப்ப எல்லாம் பதிவுசா வரும் எலக்ட்ரிசிட்டி போர்டு எல்லாம் இருக்கிறது மற்ற எல்லாம் வந்து கண்டு வழியடியோம் அட்கொண்டால் கொள்ளாதோ எத்தோனே நண்புடமை எல்லோரும் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்சிபின் சித்தனை வேண்டு இமர்கிறோர் என்பவர் திரும்ப பாடுறாங்க பாட்டோம் என இப்படியாக வரும் எனவே இந்த மாதிரி குறிப்பாக அந்த பரவ போது தாதைகள் கொண்ட வைந்தார் தர அருள் தர அருள் பெறுவார் சைவ வேதியவர் மீண்டும் மெய்யில் வெண்பொடியும் பாட மீண்டும் ஒரு பாடல் மெய்யில் வெண்பொடியும் பாட்டையும் பாண்டாராம் பனி மதிக்கடையாதும் பன்னிரெண்டாயிரம் பொன் நனி அருள் கொடுக்க நல்கிட பனிரண்டாயிரம் பொன் கொடுத்தாராம் யாரே திருமதி கொண்ட பெருமான் பார்த்த உடனே என்ன செய்தாராம் நல்கிட உடைய நம்பி நனிவரும் மகிழ்ச்சி பொங்கு அடார அடாரா கருணை இப்படி எல்லாம் எனக்கு என்று சொல்லிவிட்டு அதை வாங்கி கொண்டாரு வாங்கிக்கொண்டு தாழ்ந்து எழுந்து அருகே சென்று அப்படியே கனி வீடம் இயற்றினார் பின் முன் பின் கட்றார் என்ன இத கொடுத்த திருவாரூர் போய் சேரணுமே என்ன அர்த்தம் கொடுக்கற தெய்வம் கூறைய பொத்து வீட்டுல கொடுக்கணும் அது திருவாரூர்ல போய் அதுலயும் இவர் தெருவில் போய் இவர் இருக்கிற வீட்டுல போய் சரிங்களா இவர் அது வீட்டுல உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு என்ன அப்படின்ட்டு இருக்கும்போது அதனால் அது என்ன அனுப்பி சீர் என்ன கனகமெல்லாம் அடியுள்ள இதெல்லாம் அடியணி இங்கிருந்து திருமதி திருவாரூர் எங்க இருக்கு அவ்வளவு திருவாரூர்ல அடியிருக்கிறேன் இந்த பொருள் எல்லாம் அங்க வருமாறு அருள்வாளிக்க அப்படி சொன்னேன் பெருள் உதையெழுந்த வாக்கால் செடுமணி முத்தாற்றிட்டு பொருள் இணை முழுதும் ஆறு ஊர் குளத்தில் போய் கொள்கை என்றார் சரி அப்படியானால் இங்க இருக்கிற ஆத்துல போற்றும் பொங்கூர் குளம் பெரிய குளம் அல்லவா அதுல போய் எடுத்துக்கும் இப்ப பகுசெடி வாங்க என்ன நல்ல ஆலியா இருக்கிறதையும் விட்டுட்டு சொல்வதால இது என்ன பதுசா சரியா இருக்கு நமக்கு என்ன எங்க இருந்தா நமக்கு வரவேண்டியது திருவாரூர் அவ்வளவுதானே நோக்கம் அது அதனால என்ன பண்ணிச்சாம் எல்லாரும் போய் போய் எங்கும் சின்ன பெற்ற பின்னர் வந்தொண்டர் மச்சம் வெட்டி கை கொண்டு அங்கதான் தகராறு இவரே நம்புனா முழுச நம்பணும் கொஞ்சம் அந்த நம்பிக்கை பொருள் என்னன்னு கேட்டார் சரி இங்க எல்லாம் பத்திரமாத்தங்கமா இருக்குது அங்க வர்றது கொஞ்சம் தரம் கம்மியா போச்சுன்னா சிவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு முதுகுண்ட பெருமான் அப்படி எப்படி எங்கே பார்க்கும் போது பற்றின ஒண்ணு எடுத்து சரிங்களா அதை எடுத்து எடுத்து நேர்த்து நேர்த்தி வைத்துக் கொண்டு திரும்ப விட்டுட்டு தான் அப்படி போடும்போது என்ன செய்தாராம் பொன்பிரல் எடுத்து நீருள் புகவிட்டு போது அப்படி மேலே ஏறும்போது அந்த வலிந்து ஆட்கொண்ட அருளிதில் அறிவேன் என்று நீங்க அன்னைக்கு வலியை தடுத்து ஆட்கொண்டீர்கள் அது போலவே முழுமையா நான் நம்பி இது எனக்கு எங்க கிடைக்கணும் அந்த குளத்துல கிடைக்கணும் என போடும் போதே ஐயன் அது இங்க போட்ட பவுன் தான் வருமாங்கறது அந்த உலகத்துல இந்த மாதிரி பவுன் கிடைச்சதுன்னா எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது நான் வந்து எடுத்துட்டு வந்துருவேன் ஏயா கொடுக்கற தெய்வம் கூடயா பொத்துக்கிட்டா கொடுக்கும் ஏதாவது ரெண்டு ஆள் வெட்டி வச்சு அப்படிதான் எடுத்துட்டு வரணும் அல்லது எனக்கு ஒரு இது பண்ணா நான் வந்திருப்பேன் இப்படி இருக்குங்களா ஆத்தலை போட்டு குளத்துல சேர்றதே அந்த திருவாரூரை சிலக்கி வச்சு அது ஏனைய வெள்ளி தெரியல் காண்களை அறிவியன் என்று மேவிய காதல் தொண்டு விரவுமே விரித்தி பெற்றார் ஆவியின் விருத்தியான அந்தனர் புலியூர் மன்றில் காவியம் கண்டர் கூத்து கண்டு கும்பிடுவன் என்று பாவி சூழ் தில்லை மூதூர் வடி மணங்கி போந்தார் அப்பா இங்க எல்லாம் ஆச்சல போட்டார் கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டார் எடுத்துச்சுட்டு நேரம் அங்கிருந்து என்ன ஞாபகம் திருமதி குன்றத்திலிருந்து மாடு உலப்பதிகள் சென்று வணங்கி போய் இடையில இருக்கிற பதிகள் எல்லாம் வணங்காமல் போகல எல்லாம் வணங்கி போய் மங்கை பாகர் நீடிய கடம்பூர் போட்டு நிறைந்த ஆனந்த கூத்தர் ஆடிய தில்லை மூதூர் அணிந்து அணிவாயில் புக்கு வருகின்ற அடிக்கடி அவர் வருகைக்கூடிய அமைப்பெல்லாம் சில பாடல சொல்வாங்க இப்ப அப்படி இல்ல அதனால் நேரம் தெரு முகண்டத்தில் புறப்பட்டார் இடையில் பல பதிகள் வணங்கினார் இதோ தெருவந்து தில்லை வந்தார் புறந்தா புறப்படும் ஒரு நூல் புலவர்கள் பாடினாங்கன்னா நீடவும் குறுகவும் நிவப்பவும் தூக்கிய பாடிய புலவருக்கு பரிசில் நீட்டு இருக்கு நீட்னாலும் நீட்டுவாங்க குறுக்குனாலும் ஒரே பாட்டுல அல்லவா நாலஞ்சு ஊரையும் சொல்லிடுவாங்க ஆனா நூறு பாட்டு சொல்லி ஒரு ஊரை விட்டு அதன்றா என்று சொல்லுவாங்க அதெல்லாம் பாட்டு அது மாதிரி இங்கே திரும்ப குண்டில இந்த காலத்திலயே இவ்வளவு சீக்கிரம் போயிருக்க முடியாது கூட அவர் என்ன பண்ணார் பதினேழு நேரம் செருந்திருவீதி சார்ந்தார் இப்போது வந்து ஆடிய திரு முன்பான அம்போனின் கோபுரத்தின் ஊடு கிரங்கி ஓங்கும் ஒளிவலர் கனகமண்டில் நாடக செய்யதாலே நன்னுற உள் நீடும் ஆனந்த வெள்ளக்கண்கள் நீர் பறந்து பாயே பெருமானை பார்த்த அந்த ஆனந்த கண்ணீர் தானே வருதான் பரவு வாய் குளறி காதல் படி திருப்படியை தாழ்ந்து வாய் வேற பாட கூட போடறதாம் அப்படி தண்ணி மறந்துறதாம் காதல் படி திருப்படியை தாழ்ந்து நாமெல்லாம் திருப்படியை தாழ்னும்னா போட்ட சட்டையை கழட்டணும் இல்ல என்ன கேளு பண்ணும் அவங்க சட்டைங்கிட்டே தெரியாது இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னே ஆதீனம் நம்ம சட்டை போட்டுட்டு போனோம்னா என்ன சொல்லும்னு கேட்டா கொஞ்ச நேரங்களுக்கு அதெல்லாம் அருமையா சொல்லணும் வாங்க வாங்க வாங்க இப்பதான் திருப்பனால் வரீங்களா சட்டைய பார்த்துட்டு நாங்கள் சட்டையே கழட்டணும்னு நினைக்கிறோம் வேற யார் அப்படி சொல்லு என்ன அர்த்தம் இந்த சட்டையே கழட்டணும்னு நினைக்கிறோம் இது எதுக்கு அர்த்தம் அப்படி உருவாயா சொல்லுது அடைஞ்சி போன சொன்ன பெரியவர் மிக அருமையா சொல்லுவாங்க எனவே மாதத்துல அது வாரத்துல அல்லது பதினஞ்சு நாளைக்குறோம் ரெண்டு பேர் மூணு பேருக்கு தீட்சை கொடுக்காத திருக்கரம் ஆட்படுத்த யாருக்கு ஆரோக்கியசாமிக்கும் மரியசாமிக்கும் கொடுத்த கரம் அது ஒண்ணுதான் ஆமாம் சும்மா சொல்லக்கூடாது பெருமானுடைய திருமண சென்றாராம் பறவு வாய் குளரிக்காத படி திருப்படியை தாழ்ந்து விரைவிய மெய்யங்கம் ஐந்தும் எட்டினும் அந்த உருப்புக்கள் ஐந்தால் வணங்கணும் அல்லது உறுப்புக்கள் எட்டால் வணங்கணும் என்றார் இதுதான் வைத்துக் கொண்டு நம்முடைய ஆறுமனாவர் எப்படி கோயிலுக்குள்ள சென்று வழிபாடு செய்யணும் எப்படி தீட்சை பெறணும் என்னென்னவெல்லாம் சொல்லணும் என்று சின்ன சின்ன பாலபாடம் பாலபாடம் அல்லது ஒரே ஒரு புண்ணியமா அவருதான் இலங்கையில் இருந்து வந்தவர் என்ன பண்றது வேற யாரும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க அப்புறம்தான் அதை பின்பற்றினாங்க தவிர முதல் முதல் எழுதிய பெரியவர் அவர் அங்க இருந்து வந்து அருமையா ஆறு மோனாவர் ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடம் வைத்து இதெல்லாம் செய்து செய்து பெரியவர் பள்ளிக்கூடம் வைத்ததுக்குனால அவர் பேர்ல அவர் அந்த பொருள் எல்லாம் செய்தவர் நல்ல வேலையா தமிழர்கள் வாய்ப்பா இன்னைக்கு அந்த பள்ளியே ஆறு மோனாவர் உயர்நிலை பள்ளி ஐயாவுக்கு ரொம்ப தெரியும் எங்களுக்கும் தெரியும் யாரு அதுல சாமிநாதன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் இருந்தார் ஓய்வு இருந்தாலும் அந்த அருமநாவல உயர்நிலைப்பள்ளியை ரொம்ப அருமையா போற்றி பாதுகாப்பா அதோடு அவர்கள் எழுதிய நூல்களெல்லாம் மீண்டும் மீண்டும் வரணுங்கிறதுக்காக பதிப்பிக்கிறவர் அவர்தான் நல்ல வேலையா இருக்கு பாலபாடம் இதே இப்படி அங்கே சென்று பெருமாள் அந்த ஐந்து நாள் ஐந்து உறுப்புகளினாலும் எட்டு உறுப்புகளினாலும் வணங்கியவர் நேரம் அந்த பெருமானை நோக்கியவாறு இந்த அருமையான பாடலை பாண்டாம் எது மடித்தாடும் அடிமைக்கன் அனேனி வாழு நாடும் தடுத்தாட்டி தருமனார் தமசைக்கில் ஈடும் போது தடுத்தாட்கொள்வான் இப்ப நமக்கு வேணா நாலு பேர் அஞ்சு பேர் எப்பவும் துணையா இருக்கலாம் நம்ம பிறந்த பிள்ளைகள பகத்தூருக்காரத்து விட்டு வரலாம் பா யமன் வந்து அந்த உயிரை புலனைந்தும் பொறிகளை நெறிமயங்கி அறிவு அடிந்துட்டு ஐமேல் உந்தி அளமந்த போது யாருப்பா வருவா பேர பொல்ல வருமா வரும் வந்து உதவ முடியுமா எது ஒரு காரங்க உதவ முடியுமா புகதொரு காரங்க உதவ முடியுமா அப்போ தெருவையாற்று பெருமான் அல்லவா செய்வார்னு ஞான சம்பந்தப்ப அதே போலதான் இங்கே மடித்தாடும் அடிமைக்கன் மடித்து ஆடும் அடிமைக்கன் என காலை மடித்துதான் ஆடுறார் அந்த அடிமைக்கன் அன்றியே இதெல்லவா பார்த்து பார்த்து வணங்கணும் வணங்கிய பாதத்தை அல்லவா பார்த்து வணங்குறியப்பா அந்த தடுத்தாட்டி தருமனார் தமசைக்கு ஈடும் போது தடுத்தாற்வான் அந்த யமபயம் வருகின்ற போது தடுத்தாட்கொள்கின்ற தகுதியும் உரிமையும் உடைய ஒரே ஒருவன் பெருமான் ஆமா தடுத்தாட்டி தம கடித்தாடும் தமரகங்கள் எரியகளும் கரிய கரிய பாம்பும் பிடித்தாற்றி புலியோற்றி தம்பளத்தாம் பெருமானி பெற்றாமன்றி அருமையான பதவி அந்த பதியத்தைத்தான் அப்படி அடியெடுத்துக் கொடுக்கிறார் இங்கே அந்த பதியத்தை இங்கே அருமையாக பாடியவர் இங்கே எந்தெடுத்து மண்ணுயருட்காரர்களும் மாற்றால் அடுத்தாற்று நன்னெரிக்கன் என்றார்கள் வழிவி நரகனையாவண்ணம் தடுப்பானை ஆகவே நாம் எல்லாம் நரகம் பெண்ணுடைய திருவடி அடையும்படியாக திருவடிதான் என்று காட்டி கண்டநிலை பேரூரில் கண்ட நிலை சிறப்பித்தனர் இந்த வடிவைதான் இதே நடராஜ பெருமானை அங்கேயும் பார்த்தாராம் ஏ தடுத்தாட்டு தருமனா தமரசத்தில் இடும்போது தடுத்தாட்கொள்வான் தடுத்தாடும் கரதளத்தில் தமரகமும் எரியகளும் கடியப்பாமும் பிடித்தாட்டி புளியூர்ச்சி தம்பலத்தை பேரூரர் பெருமானை புளியூர்ச்சி தம்பலத்தை பெற்றாமன் அப்ப பேரூரில் கண்ட அந்த பெருமானை காட்சியை இந்த புளியூர் திள்ளையிலும் கண்டேன் அதை வாங்கிய சேர்க்கலாம் சேர்க்கல எப்படி செய்தார் பேரூரில் ரொம்ப அருமையா அழிஞ்சிருக்கார் இந்த வரி ஆமா பேரூரில் கண்ட நிலை சிறப்பிக்கு வைக்கு பொருள் அந்த பேரூரில் பாடுவதூத்தென்றும் நடிப்பானி நாம் மனமே பெற்றவாறு எனும் கழிப்பால் நயந்து பாடி அந்த பாட்டினுடைய அருமையான கருத்தை எல்லாம் சொல்லி மீளாத அருள் பெற்று புறம்போந்து திரிவேதி மேவித் தாழ்ந்தே ஆளானவன் தொண்டர் அந்தனர்கள் தாம் போர் அமர்ந்து வைகி மாளாத பேரன்பால் பொற்பதியை வணங்கி போய் மரளி வீட தாளமை கொண்டவர்தம் கருப்பரியலூர் மணிக்கு சென்று சார்ந்தார் ஏ மிக வரைவு சீர்காழி எல்லாம் தாண்டி திரு கருப்பரியலூர் வந்து மனித ஆரம்பித்தார் அதன் பிறகு கூற்று திரு கொகுடி கோயில் நன்னி கோபுரத்தை தொழுது பூந்து அன்பர் சூட ஏற்ற பெரும் காதலினால் இறங்கி ஏற்றி எல்லையிலா பெருமகிழ்ச்சி மனத்தில் எய்த போற்றிசைத்து புறம் நம்ம புறத்தணிந்து பதியில் வைகி புனிதவை தமிழ்நிலையம் இன்பம் கூறி சாத்தியமை திருப்பதியம் சிம்மாந்து என்னும் தமிழ் மாலை புனிந்தங்க அருமையான பாட்டம் சிம்மாந்து சிம்பொழிப்பு தெரியுங்களா சிம்மாந்து சிம்பொழித்து தொடங்கும்படியான ஒரு அதாவது நம்முடைய நால்வர் பெருமக்களும் நான்கு நெறிகளில் நம்மை ஆட்படுத்துவார்கள் என்று சொல்லவும் பொழுது சரியிலே ஆட்படுத்துகின்றவர் அப்பர் சுவாமிகள் பிரியிலே ஆட்படுத்துகிறவர் ஞான சம்பந்தர் யோகத்தில் ஆட்படுத்துவர் சுந்தரம் ஞானத்தில் ஆட்படுத்துவர் மணிவாசகர் என்று சொல்றார் என்னையா ஒருத்தருக்கு ரெண்டு மனைவியோட வாழ்ந்தவர் யோகத்தில் நம்ம வந்து எங்கேயா சரிப்படுத்துவார் அப்பர் சுவாமிகள் மனைவி இல்லாதவர் வாத உடிகள் ஞான சம்பந்த மனைவியோடு வாழ்ந்து இழுந்து கண்ணு போய் இப்படி எல்லாம் இருந்திருக்கும் இவரு போய் யோகம் பொருந்துமா என்று கேட்டால் அவர் பொருந்துவதற்கு ஏற்ற பாடம் இது அப்படியே யோகத்தை சொல்லுது சிம்மாந்து சிம்புளித்து சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையனில் வைத்துகந்து திறம்பாவண்ணம் அப்படியே கேட்டா அப்படியே உட்காரணம் இந்த உடம்ப முதுக வளைக்க அதனாலதான் நல்லா பண்றவங்க அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சிட்டு கூட திருவேந்தலத்தை அப்படியே நம்ம மனசுல ஜெயிக்கும் போது இப்படிதான் இருக்கும் நேரம் அந்த நெஞ்சு அப்படியே நேரம் ஆனா கண்ணு மட்டும் அப்படி மூடி இருக்கும் அப்படி மூணு நின்று கவிக்கணும் அதான் சிம்மாந்து நல்ல நேரானுந்து சிம் பொழித்து கண்களை மூடும் ஆனா உள்ள என்ன நினைவு இருக்குன்னு நாம் எந்த குருநாதனை கொண்டு நாம் அந்த இதை பெற்றமோ அந்த குருநாதன் திருவடியை வணிகி அந்த பெருமானியே நிறுத்திடுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருநாதன் சொல்லுவாங்க அந்த இதை சொல்வது அப்படி திறம்பா சிந்தையினில் வைத்து வந்து அந்த பெருமானி மனதிலேயே கொண்டு வைத்து திறம்பாவண்ணம் வேற எந்த ஞாபகம் வரக்கூடாது ஜனமணியை கீழே போட்டாங்க சேத்துல போட்டாங்க ஓதியை பிறம்பாவண்ணம் கைமாவின் உலி போர்த்து உமை பெருவ கண்டானை அப்படி எல்லாம் நாம் இருந்து காண வேண்டிய அந்த பெருமானி கருப்பரூரில் கொய்மாவின் மலச்சோலை குயில்பாடம் மயிலாடும் கொவிடிக் கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்தபோது அவர் நமக்கு இனியவாறே பெருமானை எப்போ இனிமை தருவான்னாரு அது சிம்மாந்து சிம்பொழித்து திறம்பாவன்னும் அந்த உள்ளத்தில் அடக்கி அந்த பெருமானையே நினைந்து கொண்டிருக்கின்ற பொழுது வருகிற இன்பம் அதான் நான் பெற்ற இன்பம் பெருகையுகிறேன் இந்த மாதிரி பாடல்களை எல்லாம் பாடியால் தான் இவரை என்ன சொல்கிறோம் இப்படி பல பாட்டு அதை வைத்துக் கொள்வோம் எனவே இந்த அருமையான பாட்டிலே பாடலே எடுத்து பாடினாராம் பாடி நீண்டு புண்ணியனார் போம்பொழுது நீண்டு புகின்றார் தலைக்கலன் எடுத்து போற்றி திருப்பதியும் பாடியே சென்றங்க தேவ கோயில் வாயில் ஒரு பொழியும் ஐர்ப்புலகம் பிறவத்தாழ்ந்தே உள்ளணிந்து பணிந்தேத்தி உருகுமன்பால் ஒருப்பறையன் மடப்பாவை எடப்பாலானே போற்றி புறம்போந்து தங்கி பூமென் கருப்பு வயல் வாழ்கொடி புத்தூரை நீங்கி காணாட்டு முள்ளூரில் கலந்த போது திருவாழ்கொழிப்புத்தூரை விடுத்து திரு காணாட்டு முள்ளூருக்குச் சென்றாராம் அங்கு சென்று முள்ளூரைச் சாரும்போது கண்ணுதலார் எதிர்காட்சிக் கொடுப்ப தூணாள்மெண் மலர் கொண்டை தடையார் செய்ய துணைப்பாத மலர்கண்டு தொழுதேன் என்று திருப்பதியும் வந்தமனின் தொடைமாலையும் பாருங்க அந்த ஊரை அறைந்த போது என் பெருமானை நான் கண்டு தொழுகிறேன் என்ற அமைப்பில பாடுகிறார் அப்ப என்ன தெரியுது கேட்டா அந்த ஊரை அணுக பெருமான் காட்சி கொடுத்தார் என்று தெரிகிறது எல்லாம் உயிர்ணர்வுதான் நேர வெடிப்படையாக சொல்கின்ற சிலதான் இந்த மாதிரி நுணி நுணிக ஆய்ந்து தான் அவர் கேட்கல எழுதுகிறார் இப்படியாக அங்கே சென்று சென்றாராம் சென்று பாடலை பாடினார் எத்திசையும் தொழுத மத்த யானை எடுத்து எதிர்கொள் பாடியோம் என்னும் சித்தனரை திருப்பதியும் பாடிவந்து பாருங்க இப்ப இந்த சில பாடல்கள் பெருமான் திருமணிருந்தே பாடியது சில பாடல்கள் இந்த கோயிலை அடைகின்ற பொழுது பாடியது அது எப்படி கண்டுபிடிச்சு அந்த பதியம் தான் மத்த யானை ஏரி மன்னர் சூழ வருவீர்கள் செத்த போதில் யாரும் இல்லை சிந்தையுள் வைவின் வைத்த உள்ளம் மாற்ற வேண்டாம் பம்மின் மனத்தீரே அத்தர்கோயில் எதிர்கொள்பாடி என்பதடைவோ மீ அப்படியான அந்த பாட்டு எங்க பாடணும் போகும் போது பாடணும்னு தெரியல அத்தர் கோயில் எதிர்கொள் பாடி என்பதை அடைவோம் என்று சொன்னார் இன்னும் அடையல எனவே அந்த திருக்கோயிலை கண்டு செல்லு பொழுது பாடியது அப்போ கோயிலின் உள்ளே சென்று பாடிய பதிய பல அப்படி சென்று போய்ந்த பாடிய பதியும் பலர் இதெல்லாம் அந்த பாட்டு என்ற கருத்தை வைத்துக் கொண்டேதான் சொல்கிறார் எல்லாருக்கும் அந்த பாட்டம் பருமையான ஒரு செத்த போதில் யாருமே இல்லை சிந்தையில் எல்லாம் இருக்கும் போது தாத்தா மாமா அல்லது எந்த வீட்டுக்கார ஐயா எல்லாம் இருக்கும் அது போட்ட போச்சு சார் அவர் காரியம் முடிஞ்சு போச்சு அப்படிங்க அடுத்து என்ன கேப்பான் எப்ப எடுக்கிறாங்கன்னு தான் கேட்பான் ஏன் யாரு பட்டினியா கிடக்கிறது சிவ சீவ அதனால் இப்படி எல்லாம் போயின்ற அமைப்பையும் சொல்கிறார் அப்புறம் எத்தி மத்த யானை என்று எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே சென்றார் அத்தர் தமையை அடிவணங்கி அங்கு வைகி அருள் பெற்று திருவேள்விடியை எழுதி திருவேலிக்குடி போயிட்டார் அங்க பூப்பதிலும் பதிகம் பாடி அங்கே அந்த பதிகத்தை பாடினார் காட்டினல் வேள்வி வேள்வி கோலம் கருத்திரம் வணங்கிக் காதல் நாட்டிய உள்ளத்தோடு நம்பி போற்றி ஈட்டிய தவத்தோர் சூழ அங்கு நின்று எங்கி அன்பு மண்ணும் தானங்கள் இறங்கி போந்து திருவேள்ளுடி போனவர் அங்கிருந்து பல பதியையும் அப்படி பல இடங்களையும் போயிட்டு இருக்கலாம் போய் எஞ்சாத பேரன்பில் திருத்தொண்டருடன் எய்தி தம்சாரும் கரைமிடத்தார் இடம்பலவும் நயந்தேத்தி அங்கு அருகில் உள்ள பல பதிகளையும் நீர திருவாரூர் போன மஞ்சாரும் பொடிலுடுத்த மலத்தடங்கள் பொடிசூடும் செஞ்சாலி வயல் மருத திருவாரூர் சென்றடைந்தார் அப்ப திருவாரூர் இருந்து புறப்பட்டவர் இந்த பதிகளெல்லாம் வணங்கி மீண்டும் திருவாரூர் அதனாலதான் சொல்லுகிறோம் இப்ப ஞானசம்பந்த தன்னுடைய தலையாத்திரை எப்படி அமைத்தார் காழியை மையமாக வைத்து அமைத்தார் தன்னுடைய வீட்டை வைத்து ஊருக்கு வர்றது வழிபாடு செய்யறது வெளியில போறது வழிபாடு செய்யறது மீண்டும் ஊருக்கு வந்து வழிபாடு செய்வது மீண்டும் ஊருக்கு இந்த மாதிரி நிலைமையில அவர் செய்தார் நாவுக்கரசன் எந்த ஊரையும் மையமா கொள்ள பாடிட்டே போயிட்ட யாதானும் நாடாமான் ஊராமான் என்னொருவன் சான்றையும் அல்லாதவான் அவர் ஒரு மையமா வைச்சே பால்னி அக்கா போனாங்க அவ்வளவுதான் ஈண்டாளுமா எனக்கு திருப்பா திருப்பதி உள்ள பெருமான் திரு தோன்றா துணையாக இருக்கின்ற பெருமான் திருவருள அப்படியே என்ன சோழ நாட்டு தலங்கள் குங்குநாட்டு தலங்கள் அப்புறம் படநாட்டு தலங்கள் திருக்கயிலாயினே சென்று வந்து மீண்டும் திருவியாறு சோழ திருப்பதிகள் என்று இப்படி வணிக ஒரு இடத்தை மையமாக கொண்டு தன் தலையாத்திரையை வைத்துக் கொள்ள வேண்டும் மணிவாசியர் ஏதும் அரியன் பராபரம் ஏன் சேர்க்கிறார் வரலாறு அருமையா ஐயா அவர் திருப்பெருந்துரையும் மையமாக கொண்டு பாடினார் சென்று வந்தார் என்று சொல்லிருப்பார் அல்லது உத்தரகோஷம் ஒண்ணு தெரியும் உத்தரகோசம் அங்கே அரசே எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே அப்படியே அவருடைய வாக்கணும் பெரிய பிராணத்தில் இந்த நால்வர் தலையாத்திரை எவ்வாறு செய்தவர்கள் ஞானசம்பந்தர் தான் தோன்றியாக கொண்டு திருப்பதி செலவன் செய்தார் நாவுக்கரசர் அவ்வாறு வைத்துக் கொள்ளாமல் தன்னிடங்கள் எல்லாம் சென்று வந்த வாரம் வைத்துக் கொண்டார் சுந்தரர் திருவாரூரை மையமாக கொண்டு சென்று வந்தார் மணிவாசரை பற்றி பெரிய பிராணத்தை இல்லாதனால் அதை விட்டுருவாங்க அப்படிதான் அப்படிதான் சரியா வருக்குன்னு ஏறாவது சொல்லணும் புளிஞ்சு சொல்லணும் இப்படியெல்லாம் சென்றவர் இப்ப திருவாரூர் சென்றார் சரி திருவாரூர் சென்றவர் என்ன செய்தார் செல்லமலி திருவாரூர் தேவரோடு முனிவர்களும் பல்கு திருக்கோபுரத்து வந்திரிஞ்சி உள் புக்கங்கு எல்லை இலாக்காதல் மிக கை குவித்து பல்கு திருத்தொண்டருடன் பரமர் நீரா திருவாரூர் பெருமானி போய் பாருங்கிறார் எத்தனிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனை அது முன்ன சொன்ன போது அதுவா இப்ப அது சொல்லல ஆனால் அந்த அந்த எண்ணத்துல இருக்க பெருமானை வணங்கினார் செல்ல மலித்திருவாரூர் தேவருடன் முனிவர்களும் மல்கு திரு கோபுரத்து வந்திரஞ்சு உள்புக்கங்கு எல்லையிலா காதல் மிக எடுத்த மலர் கை குவித்து தொண்டருடன் பரமர் திருமுன் இதோ வன்மீநாத பெருமான் திருமுன்னில அப்படியே சென்றாராம் மூவாத முதலாகி நடுவாகி முடியாத சேவாறும் கொடியாறு திருமூலத்தானத்து ஓவாத பெருங்காதலுடன் இறங்கி புறம்போந்து தூவாதையா திரு மாளிகை சேர்ந்தார் பதியும் பாடியிருப்பார் ஆனா தெரியல போனார் திருவாரூர் பெருமானை வணங்கினார் வணங்கி வளம் வந்தார் நேரம் மாளிகை கூட்டம் எங்க பறவையாறு இருக்கிற மாளிகைக்குப் பூட்டர் இப்படி அவர் சென்று சேர்ந்தார் பொங்கு பெருவிருக்கினுடு கொஞ்சம் கொஞ்சம் பொங்கு பெருவிருக்கியோடு பொறிகுளலார் பலர் போற்ற பங்கையக்கன் செங்கனிவாய் பறவையார் அறிவணங்கியும் எங்களையும் நெளிந்தருளி என்பிதளித்து மங்கை நல்லார் அவரோடு மகிழ்ந்துறங்கி வைகினால் அருமையினும் அறிவித்தார் சேக்கிட சேக்கிடாரே பாராட்டுறதுக்குரியதல்ல நமக்கு என்ன தெரிவித்தும் போற்றி முயறும் நம்மை பாராட்டும் சொல்லப்பட்ட பாராட்டணும்னா நம்மோடு ஒத்தவர்களை பாராட்டலாம் நம்ம உயர்ந்தவர்களை போக்கு மாளிகைக்கு போனாராம் எப்படித்தான் மறவையார் இந்த தடம் எப்பவுமே எங்கயும் போனா விரைவில் வந்துடுவார் இந்த தட கொஞ்சம் நீட்டிட்ட தலையாக்கரை போயிட்டு வந்தார் போன உடனே என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஏதோ நான் ஒருத்தர் இருக்கிறேன் எங்களையும் நினைந்தருடிற்று என்ன போனவர் பல நாட்களா பிரிஞ்சிருந்துட்டார ஏதோ இங்க ஒரு கட்டை இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டிய அப்படின்னு இப்ப சொல்லுவாங்க அதனால மாதிரி எங்களையும் நினைந்தருடிற்று அருமையான தமிழ்ச்சல் ஏதோ நான் அவருக்கு இங்க இருக்கிறேங்கிறதுனாலே எனக்கு திருவுள்ளத்துல இருக்குது இவர் என்ன பண்ணிருப்பாரு இவரும் தெரிச்சிருப்பார் அவரும் தெரிச்சிருப்பார் எி தெரிய சேர்க்கல ஏன்னா கல்யாணம் அப்பருக்கு இல்லவே இல்ல மணிவாசருக்கு இல்லவே சிவனே அரியன் பராபரப்பு இல்ல இவருக்குதான் இருக்குது அதனால அந்த மாதிரி ரொம்ப அருமை எங்களையும் இணைந்த அருணித்து நீங்க அதை படிக்கும் போது சத்தம் ஒன்றுலாம் படிக்கிறது சிவசிவா அது அரைக்குள்ள நடந்த விஷயம் அதனால ஏதோ எங்களை அடித்தன உடனே அவர் என்ன அவர் இருப்பார் இந்த அம்மாவும் அவர் திருச்சு இந்த கண்ணாலியான கண்டேன் காண்கிற அந்த காட்சியை கூட காண வைத்தார் இந்த அருமையான சொல்லலாம் ரொம்ப அருமை இப்படி உள்ள சென்றார்காம் போற்றி தெரிவிக்குமே போச்சு போய்ச்சு இருபத்தான நாயனார் முதுகுண்ட தமக்களித்தன நிதியம் தூயமணி முத்தாற்றில் புகவிக்கே துணை வரவர் கோயிலின் மாளிகை மேற்கால் குளத்தில் அவர் அருள் ஆள போயெடுத்து அதையும் தெரியாத உள்ள போனா எங்களையும் நினைந்திருந்தாங்க அப்படியே இருந்தாங்க ஒரு நாள் நாலு நாள் போச்சு ஒரு செய்தி அல்ல அப்படின் என்ன பெருமான் திருமது குண்டத்துல எனக்கு வேண்டி பன்னெண்டாயிரம் பெண் கொடுத்தார் அப்படினே நீ இதை கொடுத்தான்னு சொன்ன உடனே பறவையாருடைய முகத்தையும் காட்டணும் ஒலியும் ஒலியும் இவன் காட்ட போனா இல்ல அந்த உடனே மகிழ்ச்சி ஆமா அப்படிங்களா இதை அடியேன்னு அங்கிருந்து கொண்டு வருவதற்காக பெருமாண்டை விண்ணப்பித்து அங்க இருக்கிற ஆற்றில இட்டு பொழுத்து எடுத்துக்கன்னு சொன்னா ஒண்ணு இப்ப முகத்தை காட்டணும் இதா சார் நீங்க பெரியவரான ஒலியும் ஒளியும் காட்டணும்னா நம்ம மாடு இருக்கிற வழியல போற பயெல்லாம் காட்டப்படாது ஆமா ஏ உங்கன்னா சாதாரண ஆளாங்க அதனால எப்படி காட்டினேன் போட்டு காத்துவது இது ஆயிரம் ஆயிரம் பவுர் கொடுத்தா அத அங்க இருக்கிற ஆத்துல போட்டிருப்பா உங்க ஊர் குளத்தில் எடுத்துக்கலாம்னு சொன்னாருன்னு சொன்ன உடனே எந்த அம்மாவுக்கு அவரு சார் அத போடாம வந்தாரா மடியில கட்டி வந்தாரான் போட்டு வந்தேன்டாரு போட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் சொல்லுவா இப்படிதான் வச்சிருப்பாங்க இதெல்லாம் நடிக்கல நடிக்கலாம் அது வச்சிருக்க எனவே நம்ம இந்த குளத்தில் எடுத்துட்டு வரலாம் சொல்லி அழைச்சாராம் என்ன அதிசயம் இதுதான் என் சொன்னவா என்று மின் இடையார் சிறுமுருகளுடன் விடம்பு வாயிலாந்தம்மா சொல்லல சொல்றதுக்கு என்ன இருக்கு போட்டார் இனிமே பத்தா வரவுல வைக்க வேண்டியதான் வராது செலவு அதனால ஒண்ணுமே சொல்லியா அறிவியாடு தெரியுங்களா அனுபவிக்கிறது கொஞ்சம் தாண்டி போடுவோம் அதனால ஓடும்போது ஓடிடுவோம் நீக்கும் போது அதனால இது மாதிரி இருக்கும்போது அதை போய் எடுத்துட்டு வாப்பா அந்த பறவைத்தையும் காட்டி வெறுமூர்த்தியும் காட்டணும்னா தனியா தெரியும் போய் எடுத்துட்டு வரலாம் வா போடனே இது என்ன பண்ணு வெளியில பக்கம் சொல்லவும் இப்படி போட்டு வருவாங்களான்னு இல்ல அப்படின்னு சொல்லும் போது மனசுல அந்த மாதிரி இருக்கு என்ன இப்ப பன்னெண்டாயிரம் போகணும் இது எம்பத்துல கிடைக்காது அடியோருக்கு எங்க கிடைக்க போகுது சரிங்களா அதனால கிடைக்காது அப்படி இருக்க சரினு பொறுப்பிட்டாங்க ரெண்டு பேரும் சரிங்களா அப்போ இப்ப என்று ஆங்க வருமுடன் போது அளவிறந்த விரு கோயில் உள்மகிழ்ந்த புராதரைக்கிரி அருமை நேரா போகல பெருமண்ட போயி என்ன சொல்லிருப்பா அன்னைக்கு சொன்னீங்க திருமதி குண்டத்துல அதை நம்பி வந்துட்டேன் கூடவும் வர்றா பார்த்து நான் மட்டும் தனியார் தன்னா நடந்து கொண்டு இப்ப கூட வேற வர்றாங்க அதனால் போய் பணிவா விண்ணப்பித்து செஞ்சிருப்பார் யாரு பெருமான்ட என்று சொன்ன அவர் புராத நடை குக்கிரி ஓங்கு திருமாளிகை வலம் பந்தங் உடன் மேலை பாங்கு திரு குலத்தணிந்தார் பறவையார் தனித்துணைவர் இப்ப தெரிய நமக்கு திருவாரூர்லாம் போயிருக்கிறோம் அதனால நம்ம திருவாரூர் நினைப்பூட போய் பதிபாடு ஆந்தி வேலை இருப்பதுனால பண்ணும் அது இருந்த பொழுது திருவாரூர் என்ன திருவாரூர் அந்த குளம் என்னால இருக்கு பெரிய குளம் அந்த மாதிரி திருவுசீப்பா திருவாரூருக்கு இருக்குது ரெண்டே பாட்டு தான் திருமுன்னில படி தெருசைப்பா பாடல் பெற்ற பதிகளை பார்த்தோம்னா அந்த இடத்துல போய் அந்த பதிகத்தை அதனால நீட போய் பெருமான முன்னில உட்கார்ந்து அந்த ரெண்டு பாடலை படிச்சுட்டு அப்புறம் ஆகவே அது புடிச்சிட்டு வந்தா அந்த பெரிய குளம் தெரியும் பெரிய குளத்துல என்ன செய்யறாங்க இப்ப ரெண்டு பேரும் பிராதனரைக்கிரிஞ்சி ஓங்கு திருமாடிய வலம் வந்த உடன் மேலே பாங்கு திருக்குலத்தனிந்தார் பறவையார் தனித்துணைவர் மற்றதனில் வடகீழ்பால் கரை நீர் வந்தருளி வடகிழக்கில் இருக்கிற அந்த கரையில வந்து முட்கிழையார் தமை நிறுத்தி என்ன வந்தாலும் குளத்துக்குள்ள அம்மா வளைச்சிட்டு போலாமா அதனால பதுசா மேல நீர் நான் கீழே இறங்கி போடேனா முனைப்பாடித்திறன் அதெல்லாம் கூட சொல்லுகிறேன் இத்தனையும் வேண்டும் எமக் கேளுர் எப்பாவோ நீ இறங்குன்னா புடவை அல்லீங்களா ஏன்னா புடவைய வந்து கொஞ்சம் பேசிய கொஞ்சம் சுருக்கலாம் பெண் சுருக்குவாங்களா இவசில நீங்க கரையிறது எத்தனை சொல்லுகிறேன் இங்க எல்லாம் மாந்தவங்க அமைச்சர்னே கருத முடியல நம்மோட கூட நமக்கு முன்னாள் இருந்து பா எல்லாம் விளங்கிட்டீங்களாப்பா நல்லா விளங்குச்சா நல்லா வரதாரு தெரியுதா அப்படின்னு சொல்ற ஒரு புண்ணியமானா இருக்க அந்த அம்மாவாங்க நிறுத்தி வச்சுட்டு வந்தரு கரை குளத்தில் இழிந்து இவரே அந்த அம்மா மேல கடையில் இருக்க இது குளத்தில் நெருங்கினாராம் அத்தை நாள் இட்டெடுப்பார் போல அங்கு தடவுதலும் சேர்க்கலாரும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாரு யாரு பக்கம் பறவே யாரு பக்கம்னு இப்போ இதுவரை சுத்தர் பக்கமா இருந்தார் கொஞ்சம் சிரிப்பா இருக்கிட்டு வேணும் வரலாறுன்னு என்ன என்ன அங்க திருத்தம் என்ன நகைச்சுவை இருக்கூடாத நகைச்சுவை இவரு அது கூட அவர் சரி இப்ப எப்படி எடுக்கிறாராம் இப்ப திடீர்னு நமக்கு பையில இருந்து கீழே விழுந்து உடனே எவ்வளவு எடுப்போம் அது மாதிரி எடுக்கிறாராம் என்ன அர்த்தம் என்னைக்கு போட்டுட்டு எங்க போட்டுட்டு இங்க எடுக்குது பாத்தியா இந்த அர்த்தம் அப்பொழுது போட்டு எடுப்பார் போல ஏன் காட்டணும் அதனால இப்படி அப்பொழுது போட்டு எடுக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ராவல் இருந்து வச்சுங்க ஆஹ் எடுக்கிற மாதிரி எடுக்கிறான் ஆனா போட்டது என்னைக்கோ அது எங்கேயோ எடுக்கிறது இங்கே என்னைக்கு தாண்டி நாளும் தாண்டி இடமும் தாண்டி எடுக்கிற